ஓம் நமோதே வைவஸ்வதாயிருத்யவே நச்சிகேதே பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா ஆத்மாவினுடைய லக்ஷணங்களைச் சொல்லுவதன் மூலம் ஆத்மஜானத்தை உபதேசம் செய்தார் ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கான தகுதியையும் இடையிடையே சொல்லியிருக்கிறார் ஆத்ம ஜானத்தினுடைய பலனையும் சொல்லுகிறார் ஆஹா ஆத்மலக்ஷணம் ஆத்மலக்ஷணத்வாரா ஆத்ம ஜானோபதேசா ஆத்ம ஜான சாதனானி ஆத்மஜான பலம் இப்போ இந்த இருபத்தி மந்திரம் ஒரு வேல்யூ ஒரு தகுதியை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் என்னது முமுக்ஷுத்வம் ஜிக்னாசுத்வம் ரெண்டும் முக்கியம் முமுக்ஷுத்வம் மாத்திரம் இருந்தால் போகாது மோட்சம் ஞானத்தினால்தான் அடைய முடியுங்கிற எண்ணமும் இருக்கணும் அந்த ஞானத்தை பெற வேண்டுங்கிற ஆர்வமும் இருக்கணும் மோக்ஷஸ்வரூபம் புரிஞ்சு மோட்ச இச்சையை அடைஞ்சு மோக்ஷாதன ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சு மோக்ஷாதன இச்சையையும் அடையணும் மோட்ச ஸ்வரூப ஞானம் மோக்ஷ இஷா அப்புறம் மோக்ஷாதன ஸ்வரூபம் மோக்ஷாதன இச்சா மோக்ஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மோக்ஷத்தை அடையிறதுக்கு ஆசைப்படணும் மோட்சத்தை அடையிறதுக்கு சாதனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சாதனத்தை அடையணும்னு ஆசைப்படும் இப்போ நம்ம மோக்ஷஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டுருக்கோம் புரிஞ்சுட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் ஜென்ம மரண பிரவாகத்திலிருந்து ஜீவன் விடுபடுறதுக்கு பேர் தான் பொதுவான அபிப்பிராயம் ஜென்ம மரண பிரவாகம் ஜீவன் எல்லாமே பிரம்மன்ல கற்பிக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுகிண்டு நான் மோக்ஷரூபத்துலதான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி சொல்லப்படுகிற மோக்ஷம் ஆஹ் மோட்சம்ங்கிறது சாத்தியம் இல்லை மோட்சம்ங்கிறது சித்த விஷயம் மோக்ங்கிறது பிராப்தியம் இல்ல மோக் நித்திய இது பெரிய द्वैत மதத்துக்கும் அத்வைைத்த மதத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதை மறக்கவே கூடாது ஆக மோக்ஷரூபம் மோக்ஷம் வந்து ஜீவன் அடையணும்னு சொன்னா அதுக்கு சாதனம் கர்மா உபாசனா வேதாந்த விசாரம் எல்லாம் கிடையாது ஆனால் மோட்சம் வந்து சித்த ஸ்வரூபமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அது வேதாந்த விசாரம் ஞானத்தினால தான் இது ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு அப்போ மோக்ஸ்வரூப ஜானம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக மோக்ஸ்வரூப ஜானம் மோக்ஷ இஷா மோக்ஷ இஷான்னா என்ன அர்த்தம் மோக்ஷ அடையணும்னு அடைய முடியாது அடையப்பட்டிருக்கு அதனால் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா அடையப்பட்டிருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆக தெரிஞ்சுக்கணும் ஆக ஞானத்தினால தான் மோட்சம் அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை விரும்பணும் அதுக்கு பேர் ஜிக்னாசா ஞான இச்சா ஞான அதாவது மோக்ஷுவரூப ஞானம் மோக்ஷ இஷா மோக்ஷாதன ஸ்வரூபம் மோட்ச சாதன இச்சா அப்போ அந்த மோக் சாதன இச்சையை பூர்த்தி பண்ணுறது எப்படி அந்த அடையறத்துக்கு என்ன பண்ணணும் குரு சாஸ்திரத்தை அணுகணும் அப்போ சிஷ்யனுக்கு என்ன குணம் இருக்கணும் பாடம் படிக்கிற போது எப்போ அந்த இதுலயே போக்கஸ்டாக இருக்கணும் நோ டைவர் எப்படி ஒருத்தன் இந்த பேர்னிங் டிசைர்ன்னு சொன்னேனே நம்ம தலையில் நெருப்பு பிடிச்சா எப்படி அந்த நெருப்பை அணைக்கணுங்கிறத தவிர வேற எந்த எண்ணமும் வராதோ தண்ணிக்குள்ள மூச்சை அடக்கினா காத்து வேணுங்கிற எண்ணம் எப்படி வருமோ அப்படி எனக்கு என்ன பற்றின உண்மையை தெரிஞ்சு நான் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தீவிரமா இருக்கணும் நான் உண்மையா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னா ஆத்ம ஜானம் என்னை பற்றின ஞானம் எனக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிர இச்சை அதைத்தான் இங்க சொல்றார் வேத பாராயணம் பண்ணுறதுனாலையோ நிறைய வேதத்தை படிக்கிறதுனாலேயோ அந்த வேத பாராயணத்தை தொடர்ந்து பண்ணுறதுனாலையோ இந்த ஆத்மாவை நீ தெரிஞ்சிக்க முடியாது உனக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆத்மாவை நீ தெரிஞ்சிக்க முடியாது அப்புறம் நிறைய தடவை அர்த்தத்தை படித்தாலும் இந்த ஆத்மாவை பற்றின ஞானத்தை நீ அடைய முடியாது மோக்ஷத்தை அடைய முடியாதுன்னு அர்த்தம் ஞானம் இருந்தாலும் தீவிர இச்சை வேணும் ஞானம் வந்தால் பரவாயில்லை ஆனால் சரியா புரியாது கைவல்லிய நவநியத்தில் இருக்கு சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே என்று கைவல்லிய நவனிதன் சொல்கிறது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை சாதனம்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியம் பேச்சுங்கிற சாதனம் இல்லாம உங்களுக்கு ஆத்மக்யானோபதேசம்ங்கிறத நாம் பண்ண முடியாது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை காது சரியா கேட்டு புஸ்தகாம் வச்சுட்டு படித்தாதான் சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் எனவே இந்த நான்கும் அடைந்தவர்க்கு இந்த நான்கும்னா என்ன நித்தியா நித்திய வஸ்து விவேக்கம் ஈகாமுத்திரார்த்த பலபோக விராகம் சமாதி சட்ட சம்பத்தி முமுக்ஷுத்வம் ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது யாராவது இந்த தகுதி இல்லாமல் படித்தான்னா அவனுக்கு புரியாது நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் ஒருவேளை புரியறதுன்னு சொன்னான்னா அவனுக்கு ஜென்மாந்திரத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே இல்லை சுவாமி நான் ஒன்றும் ஆனால் எனக்கு எதுலேயும் டைவர்ஷன் இல்லை ஆனால் நான் ஒன்றும் பெருசாக புண்ணியம் பண்ண மாதிரி தெரியல ஆனால் இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இது எனக்கு புரியவும் செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஜென்மாந்தர சுக்ருதம் சுக்ருதம்னா புண்ணியம் ஏதோ பிறவியில் நீ புண்ணியம் நிறைய பண்ணியிருக்க அதனால தான் உனக்கு புரியுறது ஆகையினால யார் இதை சூஸ் பண்ணுறானோ அவனுக்குத்தான் வாழ்க்கையில் இதைத் தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் இது ஒன்று தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்குத்தான் இதை உணர முடியும் ஆத்மஜானம் ஒன்று தான் எனக்கு வேணும் தரத்தி சோகம் ஆத்மவித்து ஆத்ம ஜானாதேவ கைவல்யம் நான்பந்தா வித்தியதே நாய ஆகினால எனக்கு இதைத் தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு யார் தீவிரமாக விரும்புகிறானோ அவனுக்குத்தான் கிடைக்கும் யிருங்கச்சுரர் ஸ்வம் ஆன தன்னுடைய ஆமா ஏஷஹர் எஷகா எந்த தன்னுடைய ஆமா வை வன பிரயா தேனைவ ஆத்மனா வரித்ரா ஆத்மனாத்யா இங்கதான் கத்திருக்கர்ம விரோதம் எல்லாம் வருது ஆத்மாவே ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தன்னை தான் அறிகிறான் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் என்ன நானே தெரிஞ்சுக்கிறேன் சப்ஜெக்ட் யாரு நானு ஆப்ஜெக்ட் யாரு நான் சப்ஜெக்டும் ஆஜெக்டும் நான் தான் என்னை நானே அறிகிறேன் தேன லப்யா தேனைவ லப்யான்னு ஏவகாலத்தை அங்கேயும் சேர்த்துக்கிறார் ஆதிசங்கரர் வரித்ரானா ஆதிசங்கரர் சொல்றார் வரித்ரு அபிநேன அதாவது எவன் தேர்ந்தெடுக்கிறானோ விரும்புகிறானோ எதை விரும்புகிறானோ அவன் அதற்கு வேறாக இல்லை நான் எதை விரும்புகிறேன் என்னை விரும்புகிறேன் நான் எனக்கு வேறாக இல்லை எனக்கு வேறாக இல்லாத என்னை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் விரும்புகிறேன் யாரை தெரிஞ்சுக்கணும்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் யாரை தெரிஞ்சுக்கிறேன் என்ன தெரிஞ்சுக்கிறேன் இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டால் எப்போவுமே நான் வந்து எனக்கு வேறானதையே தெரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு பழக்கம் என்னோட ஹேபிட் ஓரியன்டேஷன் என்ன எனக்கு ஆப்ஜெக்டையே பார்த்து பார்த்து பழக்கம் ஆகினால நான் என்ன பண்ணுறேன் நான் என்னையே பார்க்க தொடங்குறேன் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா என்னையே எனக்களித்த குருக்கிட்ட சொல்கிற நின்னையானும் நினைவனே அப்போ நான் ரெண்டு கிடையாது உலகத்தை பார்க்குற போது நான் வேற உலகம் வேற என்னையே நான் பார்க்குற போது பார்க்குறவனும் நான் தான் என்னை அறியப்படு பொருளாக நான் அறியவில்லை என்னை உடம்பு மனசில் இருந்து பிரித்து அறியறேன் என்ன நான் அறியிறேங்கிற போது நமக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த பாடி மைண்டோடு நம்மளை இணைச்சே பார்த்ததுனால என்ன நானே அறியிறேங்கிற போது நம்ம உடம்பு மனசோடையே நம்மளை பார்க்குறோம் சாமான்ய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் சாமானிய சைதன்யத்துக்கு வேறையாக ஒன்றா பிரிபிம்பைதன்யம் பிம்ப சைதன்யத்துக்கு வேறையா ஒன்னா வேற மாதிரி தெரிகிற ஒண்ணு பார்க்கிற போது என்ன வேலை அதனால தான் என்ன சொல்றோம் தாட்டு வந்து இப்போ பாருங்கள் ஒரு பொருளை நான் பார்க்குறேன் ஒரு பொருளை பார்க்குற போது என் கண்ணு பொருளை பார்க்கறது கண்ணு மாத்திரம் பொருளை பார்த்தா போறாது கண்ணுக்கு பின்னால் மைண்டு இருக்கணும் மைண்ட் இருந்தால் தான் பொருளை கண் வழியாக போகும் இல்லாட்டி புஸ்தகத்தை பார்க்கும் கண்ணு மனசு என்னத்தையோன்னு நினச்சின்னு இருக்கும் ஆ கண்ணு புஸ்தகத்தை பார்க்குறது கண்ணுக்கு பின்னால மனசு இருக்கு மனசில் நான் இருக்கேன் நான் சொன்னால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் பிளஸ் ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ் டைரக்டாக தூய உணர்வு எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை தூய உணர்வு நேரடியாக எல்லாவற்றையும் பார்ப்பதில்லை இது பாடத்துக்காக தான் சொல்கிறோம் அப்புறம் தூய உணர்வுக்கு அந்நியமாக ஒன்றும் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்த்தல் எல்லாம் பரம்பொருளில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இதையும் மறக்கக்கூடாது சொப்னாவஸ்தில சொனத்தை பார்க்குறவன் சொப்ன விஷயங்கள் சொப்ன தரிசனம் யார்கிட்ட இருக்கு கனவை காணும் பொழுது கனவை காண்பவன் கனவிலே காணப்படும் பொருள்கள் கனவை பற்றிய அறிவு யாரிடம் இருக்கிறது முழிச்ச உடனே என்ன சொல்றேன் நான் கனவு கண்டேன் கனவுல காணப்பட்ட பொருள்கள் யார்கிட்ட இருந்தது எங்கிட்டதான் இருந்தது கனவுல கண்ட பொருள்கள் எனக்கு வேறையா இருந்ததா என்னோட ஒன்னா இருந்ததா எனக்கு வேறையா தோணியது அதனாலதான் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் நிஜாந்தர்கா நித்ரையா பகிஹி உத் இப்ப நான் உங்களை பார்க்கறேன் நீங்க என்ன பார்க்குறீங்கிறது ரெண்டுமே வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் மைண்டோட இமேஜினேஷன் மைண்டே இமேஜினேஷன் இமேஜினேஷன் மனமெரும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் தாய் மாணவர் என்னையே நான் பார்க்கிறேங்கிற போது ஏஷகா சாதகா எம் சுவாத்மானமேவ ஆத்மனா விணுத்தே இப்போ உலகத்தை பார்க்குற போது உணர்வு மனம் நிழல் உணர்வு கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் எல்லாத்தும் வழியாக நான் பார்க்குறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் உலகப் பார்க்கறதுக்கு நான் இப்படி இத்தனை மீடியத்தை யூஸ் பண்ணுறேன் என்னையே பார்க்கறதுக்கு நான் எந்த மீடியத்தை யூஸ் பண்ணுறேன் என்னுடைய எண்ணங்கள் என்னையே நோக்குகின்றன என்னால் அறியப்படும் எண்ணங்கள் என்னையே நோக்குகின்றன என்னையே நோக்குகின்றன என் அருளால் என்னை சார்ந்துள்ள எண்ணங்கள் என் அருளால் என்னையே நோக்குகிறது புரியுறதா என்னை சார்ந்துள்ள எண்ணங்கள் என்னை சார்ந்துள்ள மனம் மனத்தில் என்னை சார்ந்துள்ள எண்ணங்கள் என்னை சார்ந்துள்ள மனம் அப்படி கொடுங்க மனத்தை சார்ந்துள்ள எண்ணங்கள் என்னையே நோக்குகின்றன மனம்னா ஞாபகம் எண்ணங்களின் தொகுப்பே மனம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லை எண்ணங்கள் தோன்றி இருந்து ஒடுங்கும் இடம் மனம் மனம் என்பது லைக் பிளேட் இது மாதிரி புஸ்தகத்தில் இருக்கிற பேப்பர் அதுல இருக்கிற லெட்டர்ஸ் மாதிரி மைண்டுங்கிறது ஆதார எண்ணங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மனதில் ஒடுங்கும் ஆகவே எண்ணங்களின் தொகுப்பு மனம் அல்ல எண்ணங்களின் இருப்பிடம் மனம் எண்ணங்களின் இருப்பிடம் மனம் போர்டு இருக்கு போர்டு இருக்கு அந்த போர்டில் எழுத்தெல்லாம் இருக்கு அந்த போர்டு தான் மனம் எழுத்துக்கள்னா எண்ணங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் ரொம்ப அதிசூக்மமான இருப்பிடம் மிகவும் நுண்மையான இருப்பிடத்தில் எண்ணங்கள் இருக்கின்றன அபஞ்சீகிருத்த பஞ்ச மகா பாஞ்ச பௌத்திகம் ரொம்ப இதுவே சட்டில்னா ஆத்மா இன்னும் எவ்வளவு செட்டிலா இருக்கணும் ஆக எமேஷ்யா தேனைவ லப்யாங்கிறதுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் நியாயத்தே லப்யாங்கிற வார்த்தைக்கு நியாயத்தேங்கிறார் அடையப்படுகிறதுங்கிறதுக்கு அறிந்து கொள்ளப்படுகிறதுங்கிறார் இதுதான் சங்கராச்சாரியோட மகிமை எங்கெங்க எந்தெந்த வர்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார் லான்னா அர்த்தம் அடையப்படுகிறதுன்னு அர்த்தம் ஆனால் லப்யா அடையப்படுகிறதுனா எதுன கத்தியா என்ன அடையப்படுகிறதுனா கர்மா வந்துடும் ஆகையினால நியாய தேங்கிறார் அறியப்படுகிறது எவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கிறானோ அவனுக்குத்தான் தன்னை பற்றிய உண்மை ஆசிரியர் உபதேசித்தால் ஆசிரியர் தொடர்ந்து உபதேசித்தால் புலப்படுகிறது விளங்குகிறது அஹ் சாக்கே ஸ்பாத்மாணுத்தரித்திரு அபிந்தேன ஆத்மன ீதலைலாம் வரும் ஏனவத்மனித அநாத்மனஸ் வத்தேத்தம்தமா பரமோராத்மா ஆமன்தேன ஏழுன்னு நினைக்கிறேன் ஆறு ஆறு ஆறு இப்போ அஞ்சு உத்தரேதாத்மன ஆத்மானம் சரி அப்போ அங்கேயும் பாருங்க உத்தரேத் ஆத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாதையே ஆத்ம ஹியாத்மனோ பந்து ஆத்ம ருபுராத்மனஹா எத்தனை ஆத்மா இருக்கு நிறைய படிக்கணும் அதுக்கு ஒரு ஒரு வேற வேற அர்த்தத்தோடு இருக்கு உடம்பையும் ஆத்மாம்போ புத்திரனையும் ஆத்மாங்குறான் ஆத்மாவை புத்திரனாமாசி புத்திரனையும் ஆத்மாங்கிறான் அவ் உடம்பையும் ஆத்மாங்கிறது மனசையும் ஆத்மாங்கிறது ஏன்னா ஆத்மா சம்பந்தம் இருக்கிறதுனால அப்புறம் ஒரிஜினல் ஆத்மா வேற ஆத்மாவை பிரிக்கிற போதே நம்ம இப்படி சொல்கிறோம் எனக்கு ஒரு வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன் விஷயாத்மா தேகாத்மா இந்திரியாத்மா மன புத்தி ஆத்மா அப்புறம் சூன்யா ஆத்மா அப்புறம் சைத்தன்ய ஆத்மா சூன்யத்தை அறிகிறான் இல்லையா மனசில் தாட்டில் ஸ்டேட்டை அறியிறான் இல்லையா அதையும் ஆத்மான்னு விடுறான் நான் ஒன்றுமே இல்லைங்கிறான் நான் ஒன்றுமே இல்லைங்கிறான் நான் ஒன்றுமே இல்லைன்னா என்னதன்னா சூன்யம் அர்த்தம் நான் ஒன்றுமே இல்லைங்கிறது உனக்கு தெரியறது இல்லையா அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறானே அவன் ஒன்று இருக்கானா இல்லையான்னு கேட்குறான் அவனை இருக்குன்னுதான் சொல்லி ஆகணும் ஆ பாவ அபாவ சாட்சி அறிவுக்கு அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்க அனவஸ்தை பலமாய்த்தீரும் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிவடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே கைவல்லேன் அவனே தான் நிறைய சொல்லலை நான் சொல்லின்றிருந்தா போயிட்டே இருக்கும் பொழுது அந்த கீதையில் அதெல்லாம் நிறைய இருக்குங்கிறது தான் சொன்னேன் என்னை அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லும் கூட டைம் ஆகிடும் அப்புறம் கடைசியில் எதிலே உட்காரிதான் அதுலேயும் அர்த்தம் வந்து ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம் மாறிண்டே வரும் அப்புறம் இது நம் என்ன சொல்கிறது விஷயாத்மா தேகாத்மா ஜீவாத்மா போனால் போயிட்டு போறது ஜீவாத்மா பிரம்மாத்மா நமக்கு தாத்பரியம் பிரம்மாத்மாவில்தான் பிரம்மாத்ம ஜானந்தான் முக்கியம் ஜீவாத்ம ஜானத்தை தியாகம் பண்ணணும் ஜீவாத்ம ஜானத்தை தியாகம் பண்ணணும் சொல்ற போது தேகாத்ம ஜானத்தை தியாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுமோ அகம் பிரம்மாஸ்மி அதான் பிரம்மாத்ம ஜானம் அயம் ஆத்மா பிரம்ம இது ஜானம் பிரம்மாத்ம ஜானம் இந்த பிர நினச்சுக்காரங்க சாமான்யம் அஹ்தேன ஆத்மா சுவாம் தனும் தனூம் திய விவணு இந்த ஆத்மா எந்த ஆத்மா தன்னால் அறியப்படுகிற ஆத்மா தனக்கு தன்னைத்தானே விளக்குகிறது தனக்கு தன்னைத்தானே விளக்குகிறது நமக்கு என்ன ப்ராப்ளம்னா வேறு வழி இல்லை எப்படியோ கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் நமக்கு என்னென்னா நமக்கு வந்து இந்த திரிபூட்டி போகமாட்டேங்கிறது அந்த திரிபூட்டி புத்தி இருக்கு ஞாத்ரி ஜான ஜேய பராமனின் வித்யதே எல்லாத்துக்கும் பிரமாணம் தூக்கம்தான் தூக்கத்தை விழிப்புல நினைச்சு தூங்காம தூங்கணும் அவ்வளவுதான் தூக்கத்தை விழிப்புல விசாரம் பண்ணி விழிப்புல தூங்காம தூங்கணும் அது என்ன தூங்காம தூங்குறது இந்த கிளாஸ் மாதிரியா தூங்காம தூங்குறதுன்னா என்னர்த்தம்னா முழிச்சுருக்கேன் காரியம் எல்லாம் பண்றேன் ஆனால் அதே சமயம் இந்த உலக விவகாரத்தை நான் மதிக்கிறதே இல்லை நான் தர்மமாக விவகாரம் பண்ணுறேன் அதர்ம விவகாரம் கிடையாது விவகாரத்தில் தர்மமாக விவகாரம் பண்ணுறேன் ஆனால் தர்ம விவகாரத்துக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கறது இல்லை ரியாலிட்டி கொடுக்காமல் இருக்கிறது தான் தூங்கிறது ஒர்க் பண்ணுறது தான் முழிச்சுன்னு இருக்கிறது தூங்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம் விழித்து கொண்டு அர்த்தம் தூங்கிறதுனா என்ன அர்த்தம் தூங்கிறது இப்போ தூங்காமல் தூங்கிறதுனா என்ன அர்த்தம் முழிச்செண்டு தூங்குறதுன்னு அர்த்தம் இப்படிதானே அர்த்தம் தூங்காமல் தூங்குறதுன்னா என்ன அர்த்தம் முழிச்செண்டு தூங்கிறதுனு அர்த்தம் முழிச்செண்டு தூங்குறதுனா எப்படி இப்படியே கிளாஸில் பார்த்துண்டே அப்படியே முழிச்சுண்டே தூங்கிறது முழிச்சுண்டே தூங்கிறதுனா ரொம்ப நல்லா முழிச்சுண்டு தூங்குறது ரொம்ப அலர்ட்டாக இருக்கான் ஆனால் அந்த அலர்ட்னஸுக்கு அவன் ரியாலிட்டி கொடுக்கறது இல்லை ரொம்ப கஷ்டம் அது கஷ்டம் மாதிரி தோணும் ரொம்ப சுலபம் அது புரிஞ்சா சுலபம் தூங்காமனா முழிச்சு கொண்டு தூங்கிறது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் மனதை ஒரு வில்லாக்கி வான் பொறியை நானாக்கி என தரிவை அம்பாக்கி எய்துவதினி எக்காலம் பேய்போல் திரிந்து பெண்ணை தாய்போல் நினைந்து தவம் புரிவது எக்காலம் தூங்கி தூங்காமல்னா முழிச்சுண்டே இருக்கிறது எல்லாம் ஆக்டிவா இருக்கிறது கிளாஸ் எடுத்துட்டே இருக்கிறது ஆனா கிளாஸ் எடுக்கிறது ரியல் இல்லைன்னு புரிஞ்சுட்டு இருக்கு கர்மணி அகர்ம திரும்ப திரும்பான் சொல்லுவோம் ஏஷஹ ஆத்மா சுவாம்ப விவருணுதே சங்கராச்சார சொல்றார் தஸ்ய ஆத்ம காமசிய பழகான பதம் போடுறார் தசியங்கிறதுக்கு ஆத்ம காமசிய ஆத்ம காமஹா ஆத்ம காமஹா ஆப்த காமஹா அகாமஹு வேதம் சொல்றது ஆத்ம காமஹ ஆப்த காமஹா அகாமஹா என்ன வேர்டு வரும் ஆத்மாவை விரும்புறவன் ஆத்மாவை அடைகிறவன் அனைத்தையும் அடைந்தவன் அவன் ஆசையற்றவன் ஆத்ம காமக ஆப்த காமஹா அகாமகா தன்னை அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறான் தன்னை அறிஞ்சுண்டா எல்லாத்தையும் அடைஞ்சு தன்னை அறியணும்னு ஆசைப்படுறான் தன்னை அறிஞ்சா எல்லாத்தையும் அடையணும்னு கட்ட ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால அவன் ஆசையே கிடையாது ஆத்ம காமஹ ஆப்த காமஹா அகாமஹா ரொம்ப அழகான பதம் இது தன்னை விரும்புபவன் அனைத்தையும் அடைகிறான் தன்னை அறிபவன் அனைத்தையும் அனுபவிக்கிறான் ஏன்னா தானே தானே அனைத்தும் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நான் தான் ஹிந்து நான் தான் முஸ்லீம் நான் தான் கிறிஸ்துவன் நான் தான் ஜொராஷ்ட்ரியன் புதுசாக வந்திருக்கிற மதமும் நான் தான் எல்லா பாஷையும் நான் தான் நான் தான் தமிழன் நான் தான் கன்னடியன் நான் தான் ரஷ்யன் நான் தான் ஜப்பானியன் பைத்தியமாக பிடிச்சிருக்குமா நல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கு உண்மையான பைத்தியம் வேறே வேறே நினைக்கிறது பைத்தியம் எல்லாம் ஒன்று நினைக்கிறது பைத்தியமாக பைத்தியம் தெளிஞ்சு போயிடுச்சு தெளிவுத புத்தி பைத்தியம் அபேத புத்தி தெளிவு வேற்றுமை உணர்ச்சியே பைத்தியம் வைத்தியம்னா என்ன வைத்தியம்னா பைத்தியம் நீ பாடினாங்களே பித்தம் தெளிய மருந்தொன்று மன்றுக்குள்ளே அதனால பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின்ப மன்றத்தின் உள்ளே சரி சசிய ஆத்ம காமசிய அந்த ஆத்மகாமனுக்கு ஏஷகா ஆத்மா பிரகாஷயதி பாரமார்த்திக்கியும் தனும் தன்னை திருப்புற போது மனம் என்ன பண்ணுகிறது என்ன நோக்கி திரும்புறது என் அருள் பெற்ற மனம் என் அருள் பெற்ற மனம் என்னை நோக்கி திரும்பும் போது அம்மனத்துக்கு என்னை நான் உணர்த்துகிறேன் எப்படி என்னை சார்ந்துள்ள மனம் என்னை நோக்கி திரும்பும் போது அம்மனத்திற்கு என்னை நான் உணர்த்துகிறேன் வேற வழி இல்லை விசேஷ சைதன்யம் சாமான்ய சைதன்யத்தை நோக்கிற போது சாமான்ய சைத்தன்யமயமா ஆயிடுறது ஆயிறதுனா என்ன அந்த விற்த்தி அதை வியாபிக்கிறது அதாவது விஷயங்களை கண்ணு வியாபிக்கிறது கண்ணை மனசு விரத்தி வியாபிக்கிறது விற்த்தியை விற்த்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் இல்லைன்னா வியாபிக்க முடியாது எத்தனையோ விறத்தி இருக்குது எல்லா எண்ணங்களும் வருதா என்ன ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் தாட் ஃபார்முக்கு வரும் எண்ணங் நினைப்பாக வரும் இல்லாட்டி மனசுக்குள்ளே எத்தனை எண்ணங்கள் இருக்குது எல்லா எண்ணமும் ஒரே நேரத்திலேயே வருது, வேகமாக ஒன் பை வருது ஒரு ஒரு விற்பியிலையும் அந்த கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது டார்ச் லைட் அப்படி இருட்டு ரூமில் அடித்தோம்னா ஒரு ஒரு பொருள்லையும் படுற மாதிரி எல்லாம் இருட்டு ரூமில் ஏகப்பட்ட தாட்ருக்கு அந்த சைதன்யம் வந்து எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு பொருள் அடித்தா லைட் அந்த வஸ்தூல ரிஃப்ளெக்ட் ஆகுமாகாதா ஆகும் அது மாதிரி எல்லாத்திலையும் வித்திகள்லாம் இதாக இருக்கும் அப்ப என்ன இருதுன்னா சுவாம் தனும் விவருணுதே தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆத்மா விளக்குகிறது என்ன அர்த்தம்னா தான் பரிபூர்ணமான சைத்தன்யம் என்று புரிந்து இந்த ஐடென்டிட்டி போயிடுறது இந்த இண்டிவிஜுவாலிட்டி இந்த தனிய லோக்கலைஸ்டு ஐடென்டிட்டி போயிடுறது அது புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் தன்னை சாமானிய சைத்தன்யமாக புரிஞ்சுக்கிறான் விசேஷ சைத்தன்யத்தோட கூடிய விறத்தியானது சாமானிய சைதன்யத்தை பார்க்குற போது அது என்ன தன்னோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு சாமானிய சைத்தன்யமாக தன்னை புரிஞ்சுக்கிறான் அப்புறம் இந்த குறுகிய தன்மையிலிருந்து அவன் விடுபடுகிறான் எாலும் முடியாது <laughs> தெஞ்சி இருந்த தன்னைக்கு பிறகு அந்த பண்ணா தானே விவேகம் பண்ணாதான் இது புரியும் இந்த விவேகம் பண்ணின உடனே இது புரியறது புரிஞ்ச உடனே இதுக்கு ஐடென்டிட்டி போயிடுறது அந்த தன்னுணர்வை நீக்குகிறான் பேருணர்வை உணர்ந்த பிறகு தன்னுணர்வு அந்த இண்டிவிஜுவாலிட்டி நீங்கிடுறதுன்னு அர்த்தம் ஸ்வயாதாத்மியம் இத்தியர்த்தா பரமாத்மா ஏவ ஸ்வரூப ஜான பிரகாசன வரித்துகு அஜானம் நாசயதி இத்தியர்த்தா பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோக்கம் கம்பேர் பண்ணி பாருங்க கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது பத்தாவது அத்தியாயத்தில் ஒரு ஆர்டர் இருக்குது சொல்போ அ மத்தம் பிரம் புதா ஸன்வி மச்சித்த மிரா அந்த பதினோரா உன்நலபடி மிரதயப் பரஸ்பரம் கதையத்தி துஷியில் ரமன்ஷா சத்ததயம் பீதிபூர்வம் துடிம் தம் என மாமுி தனுப்பஜம் தமாக நாசையம் ஆனீபேனஸ்வத இது ரொம்ப முக்கியம் இந்த காண்டெக்ஸ்டில் அதுவும் எமேவத்தை தனவிய தஸைஷ ஆத்மா விவணுத்தனூஸ்வா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பகவத் கீதையில் ஸ்மிருதி பிரமாணம் இருக்குது ஸ்ருதிப்பிரணம் அஸ்மதிப்பிரணம் வியாசவச்சனம் அங்கே என்ன சொல்லியிருக்கு அங்கு கிருஷ்ணர் சொல்றார் உலகம் அனைத்துக்கும் நான் தான் காரணம் என்று எவன் தெரிந்து கொண்டு என்னிடத்தில் பேரன்பு செலுத்துகிறானோ பக்தி பண்ணுகிறானோ அவனுக்கு நான் ஞானயோகத்தை கொடுக்கிறேன் எப்படி ஞானயோகத்தை கொடுக்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவனுடைய ஹிருதயத்தில் நானும் அவனும் ஒன்று என்கிற உண்மையை உணர்த்துவதன் மூலம் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்ஞானஜம் தமஹா நாசையாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா நாசையாமி அஜானஜம் தமஹா நாசையாமி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலன்னா போச்சு நிறைய இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் ஆஹா ஆத்மா தன்னை தானே விளக்கி அருளுகிறது இதில் தான் காலையில் ஒரு விசாரம் பண்ணி நிறுத்திட்டோம் புருஷார்த்தமா ஈஸ்வர அனுகிரகமா மோட்சம் என்பது ஈஸ்வர அனுகிரகமா இருந்தால் ஈஸ்வரன் பக்ஷபாத்தி ஆகி விடுவார் ஈஸ்வரன் பக்ஷபாத்தின்னா என்ன அர்த்தம் தனக்கு வேணுங்கிறவனுக்கு கொடுப்பார் அவரை யார் பிரைஸ் பண்றானோ அவனுக்கு மாத்திரம் பிளஸ் பண்ணுவார் அவரை யார் பிரைஸ் பண்ணலையோ அவனுக்கு கொடுக்க மாட்டார் அப்ப ஈஸ்வரனுக்கு வைஷமய நைர்கண்ய தோஷம் ஆயிடும் ஆக மோக்ஷம் என்பது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி ஈஸ்வரன் கொடுக்கிறது கிடையாது ஈஸ்வரன் என்னதான் நமக்கு கொடுக்கல நம்ம தான் சரியா உபயோகப்படுத்திக்கல ஆக நம்ம புருஷார்த்த பிரதானம் வேணும் இல்லை இப்போ சூரியனுடைய பிரகாஷம் இருக்குது சோலார் வச்சுட்டு அந்த சூரியனுடைய பிரகாசத்தை நம்ம தான் வாங்கி வெந்நீராக போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது யார் இது புருஷார்த்தமாக ஈஸ்வர அனுகிரகமானால் நம்ம முயற்சியை பண்ணிட்டு இறைவனுடைய அருள்ன்னு சொல்லுவோம் அது வேறு விஷயம் நமக்கு அகங்காரம் வரக்கூடாது ஆணவம் வரக்கூடாது கர்வம் வரக்கூடாது ஆனால் உண்மை என்ன கீதையில் சொல்கிறார் ஏழாம் அத்தியாயத்தில் என்னை சார்ந்து என்ன டிபென்ட் பண்ணி ஜராமரணும் விடுபடணும் சொன்ன என்ன சார்ந்திருந்து எமம் முயற்சி பண்றானோ தே பிரம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் ஏழாவது அத்தியாயம் கடைசியில் வருது இருபத்தி சரி ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்த எதந்தியே மாம் ஆசிரித்திய ஏ யதந்தி பகவானை டிப்பண்ட் பண்ணி பிரயத்னம் பண்ணணுங்கிறார் முயற்சி பண்ணணும் படிக்கிறதுங்கிறது முயற்சி பண்ணி ஆனால் என்ன பண்ணுறோம் பக்தியோட படிக்கிறோம் ஜீவேஸ்வர பேதத்தோடு நான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட பக்தியோட படிக்கிறேன் பக்தியோடு படிக்கிறது என்னுடைய முயற்சியா அவருடைய அருளா ஜாகிரதா சுவாமிஜி நம்ம முயற்சியே அவன் அருள் தான் அவன் அருள் இல்லைன்னா நம்ம முயற்சியே பண்ண முடியாது சுவாமிஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்பன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்லணும் யாரும் முயற்சி பண்ணாதவங்கள பார்த்து என்ன சொல்லணும் அவர் வரும்போது நீங்க முயற்சி பண்ணுவேன் அப்படிதான் சொல்லணுமே தவிர என்ன பண்ணு யாரெல்லாம் முயற்சி பண்ணலையோ அவங்கள்ட்ட நம்ம முயற்சி பண்ணுங்க சொல்லலாமா வேண்டாமா யாரெல்லாம் முயற்சி பண்ணலையோ அவங்கள்ட்ட முயற்சி பண்ணணும் இறைவன் உங்களுக்கு முயற்சி பண்ணுவதற்கு அருள் புரியட்டும்னு சொல்லணுமா சரி இறைவன் அருள் புரியட்டும்னு நான் முயற்சி பண்றேனா இறைவனுடைய அருளாலம் சொல்றேனா பிரார்த்தனை இறைவன் அருளால் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேனா அல்லது பிரார்த்தனை என்பது என்னுடைய முயற்சியா அதுதான் கஷ்டம் பிரார்த்தனையும் அவனே பண்ண வைக்கட்டுமே நான் காலமரம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கேனே நான் கொஞ்சம் தூங்கிட்டு தான் வருவேன் அதில் பிரார்த்தனையும் அவனே பண்ண வைக்கட்டுமே அவனுக்கு வேணும்னா அவன் எழுப்பிட்டோம் அவனுக்கு வேணும்னா எனக்கு சாப்பாடு கொழுட்டும் அவனுக்கு வேணும்னா எல்லாம் பண்ணிட்டோம் அவனுக்கு வேணும்னா என்ன உபரிஷன் படிக்க வைக்கட்டும் இப்படியே சொல்லி சொல்லி நாசமா போயிடக்கூடாது ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் அதாவது நான் தான் பண்றேன்னு ஆணவமும் வரக்கூடாது எல்லாம் அவர் பார்த்து பாரு நம்மளை நாமளே ஏமாத்திக்கவும் கூடாது ரெண்டையும் அழகா ஹேண்டில் பண்ணணும் அவர் நமக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு முயற்சி தேவையில்லைன்னா சாஸ்திரமே தேவையில்லை திரும்ப என்னத்துக்கு சாஸ்திரம் அது மாத்திரமில்லை என்னத்துக்கு படைக்கணும் என்னத்துக்கு சிருஷ்டி அதெல்லாம் பெரிய கேள்வி வரணும் படைப்பானு என்ன முயற்சி பண்ணாம வைப்பானு அப்புறம் முயற்சி பண்ண வைப்பானு தேவையா இந்த கடவுளுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க தோணுமா இது நியாயமா இல்லையா கடவுள் இதை கோவிச்சு கோவிச்சுப்பாரா ஜாகிரதையாக புரிஞ்சு பகவான் நமக்கு ஒரு குறைவும் வைக்கல இந்த ஸ்பேஸ் யாருடைய படைப்பு இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் யாருடைய சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி இந்த கட்டடம் யாருடைய சிருஷ்டி இந்த மெட்டீரியல்னா யாருடைய சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி இந்த மெட்டீரியல் இப்படி யூஸ் பண்ணது யாருடைய சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின் ஜீவன் யாருடைய சிருஷ்டி சுத்தின்றே இருக்கும் பார்த்தா அனிர் மாயாதான் ஆகையினால ஓரளவுக்காவது பேசணும் ஆகையினால எல்லாம் புரியாத புதிர் ஆனா இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லுவோம் நம்ம முயற்சிதான் முக்கியம் ஆதிசங்கரர் சொல்லுவது முக்தி என்பது நமது முயற்சியால் பெறப்படுவது நமது முயற்சிக்கு இறைவனுடைய அருள் துணையை நாம் சார்ந்திருக்க வேண்டும் அது பகவானே சொல்றார் என்ன சார்ந்திருந்து பிரயத்தனம் பண்ணு தமேவாத்யம் புருஷம் பிரபத்தியே பிரசுதா புராணி அதுக்கு முன்னால் என்ன அசங்கசஸ்திரேன திருடேனம் தற்பரிமார்கிதவியம் எஸ்மின் கதானி வர்த்தந்தி பூயா என்ன அர்த்தம் சொல்லுவீங்க எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு ஈரைவனே கத்தின்னு போ அவர் வேணும்னா என்னை கூப்பிட்டுப்பார் அது வரைக்கும் நான் பணங்காசு தான் உட்கார்ந்துருப்பேன் நான் அவர் என்ன பண்ணுவார் படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே கொடுத்தானே கொடுத்தானே வேணது என்னமோ இருக்கு எல்லாம் மறந்து போச்சு பாருங்கடே உபனிஷத் மந்திரம் ஞாபகம் இருக்கா பகவத்கீதையோ திருக்குறளோ ஞாபகம் இருக்கா எவ்வளவு ப மனசுல பதிஞ்சிருக்கு பாருங்க எனக்கே பதிஞ்சிருக்குன்னா இத்தனையும் படிச்சுட்டு இருக்கிற எனக்கே இது பதிஞ்சிருக்கு ஞாபகத்துல இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் கேட்கவா வேணும் அப்போ ஞாபகம் வச்சுங்க அப்போ கடவுள் தான் அனுகிரம் பண்ணனும்னா அவர் வேணுங்கிறவனுக்கு கொடுப்பார் வேண்டாதவனுக்கு கொடுக்க மாட்டார் அவருக்கு பட்ச பார்த்த வந்ததுன்னா அவரை கடவுளா மதிக்கவே தோணாது அவர் கொஞ்சம் ஜால்ரா போட்டா கொடுப்பார் வில்லாட்டி கொடுக்க மாட்டார் மோட்சம் அப்படின்னு சொன்னா ஜால்ரானந்தான்னு வைக்க வேண்டியதான் அவர் என்ன பண்றது பகவான திட்டேன்னு நினைச்சுக்காதீங்க அவன் அருளாலே அவனை திட்டும் வழிபடல பகவான நம்ம தப்பா புரிஞ்சிடுவோம் ஆகையினால்தனும் விவரணுத்தே ஆத்மாவை பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்த்தி நீயும் நானும் ஒன்று என்று உணர்த்துகிறார் ஆக சமஸ்தீவர்களும் நான் இது ஒன்று சொல்லியிருக்கேன் போன கேம்பில் சொன்னேன் இந்த கேம்பில் நான் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை ஒரு சூத்திரம் வச்சுருக்கேன் நான் ஒரு சூத்திரன் தயார் பண்ணியிருக்கேன் சூத்திரம் தயார் பண்ணியிருக்கேன்னா நான் படித்ததெல்லாம் வச்சுன்னு ஒரு சூத்திரம் இது நல்லா புரியணும் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உறவுகளாகவும் உலகங்களாகவும் மாயையால் காட்சியளிக்கிறது தூய தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உயிர்கள் பன்மை உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உறவுகளாகவும் உலகங்களாகவும் போட்டுட்டே போகலாம் இல்லை ஊ ஊ தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான உயிராகவும் அங்கே ஒருமை இறைவன் உணர்வு இறைவன் தண்ணீர் உணர்வு கடல் உயிர்களுக்கு உயிரான இறைவன் அலைகள் இல்யிர்கள்்கள் புரியதா பாரு தண்ணீர் இசிக்கொல் டு உணர்வு கடல் ஈசிக்கொல் டு உயிர்களுக்கு உயிரான இறைவன் அலைகள் இசிக்கொல் டு உயிர்கள் உயிர்கள் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உறவுகளாகவும் உலகங்களாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது ஆஹா தசைஷ ஆத்மா விபுருணுத்தே தனு குஸ்வாம் சுவாம் தனு விபுணுதே ஞாபகம் வச்சுக்கணும் வந்து இன்டர்பிரட் பண்றது ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் உனக்கு மோட்சம் நம்ம வாசலில் வரட்ட போய் கெஞ்சின்ண்டே இருக்கணும் என்னைக்கு சுவாமி எனக்கு விடுதலை கொடுப்பீங்க என்னைக்கு சுவாமியும் விடுதலை கொடுப்பீங்க நீ பண்ண பாவம் கொஞ்சமாக நஞ்சமாடா உனக்கு இப்போ மோட்சம் கொடுத்துட்டு நினச்சியா நீ நடக்காது போயிட்டு வா அப்படின்னாருன்னு வச்சு சுவாமி நான் ஏன் பாவம் செஞ்சேன் சுவாமி ஓன் தலைவீதி நீ பண்ணினேன் அப்படின்னு கடவுள் சொன்னார்னு வச்சுங்கோ ஓயா நீ நீயும் படைப்பும் நியாதிகளும் சொல்லுவோமா மாட்டோமா அதுக்கு ஒரு கதை வேற சொல்லுவாங்க அந்த கதை என்னென்னா ஒரு ரெண்டு பேர் தவஞ்செஞ்சிட்டு இருந்தாங்களாம் மரத்தடியில் உட்காந்து நாரதர் அந்த வழியாக போனாராம் நாரதர் போன உடனே நாரதரை பார்த்து நமஸ்காரம்னாங்க எங்கே போய்ட்டுருக்கீங்கன்னா போகிறபோது எங்கே போகிறேன்னு கேட்குறேன் இதில் நானாக சேர்த்துக்கிறேன் எங்கே போகிறேன்னு கேட்குறேன் வைகுண்டத்துக்கு போகிறேன்னார் வைகுண்டத்தில் போய் பெருமாள்கிட்ட எங்கே எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேளுங்களே அப்படின்னா எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேளுங்க சரி போய் கேட்டு வந்து சொல்கிறேன்னார் போயிட்டு வந்தார் வைகுண்டத்துலேருந்து வந்தார் வந்த உடனே வைகுண்டத்துலேருந்து திரும்பியாச்சா ரிட்டர்ன் ஃப்ரம் வைகுண்டா சரி வந்தாச்சு சரி பெருமாள் என்ன சொன்னார் எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் உனக்கு இன்னும் நூறு பிறவிக்கு அப்புறம் தான் மோட்சம்னு சொன்னார் பெருமாள் நூறு பிறவியா ஐயோயோ அப்படின்னா கதை நூறு பிறவியா ஐயோயோ நூறு பிறவி கஷ்டப்படணுமா என்ன பிறக்க போறேனோ நாயா பேயா என்ன பிறக்க போறேனோ தெரியலையே துக்கம் அப்புறம் இன்னொருத்தண்ட சொன்னார் இந்த பற்றியா இங்கே மலை மரம் இருக்கு அதில் இலையெல்லாம் நிறைய இருக்கு இந்த ஒருத்தன் நூறு பிறவிக்கு அப்புறம் மோட்சமான கவலைப்படுறான் இவன் என்ன நினைக்கிறான் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடுவாங்க இதெல்லாம் சொல்லிட்டேன் இறைவனா பார்த்து என்னைக்கு கொடுக்கிறாரோ என்னைக்கு கொடுக்க பக்த அப்புறம் இன்னொரு நான் முக்தியை விரும்பவில்லை எப்ப உன்னை பக்தி பண்ணின்றே இருக்கணும் விரும்புறேன் எனக்கு மோட்சம் கூட வேண்டாம் அதுக்கு இறைவனை பண்றேன்னு சொல்றேன் உலகலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் என்னால் எனக்கு அதே போரும் எனக்கு முக்தியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை ஆனா ஒண்ணு உடம்புன்னு இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரீர அபிமானம் இருந்தா முக்தினா என்ன ஒரு ஒரு தடவையும் கவலை இல்லை பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டே இருந்தாலே எனக்கு ஆனந்தமா இருக்கு எத்தனை பிறகு வேணாலும் கொடுக்கட்டும் நான் எப்போ அவருடைய திருவுடைய புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் வேண்டும் ஆஹ் இறைவா எப்பவும் உங்ககிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தாலே போறோம் நிம்மதியா இருக்கிறதுக்கு பக்தியே சாதனம் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு விதமான ஆனால் நிறைய புஸ்தகங்கள் என்ன சொல்லியிருக்கு சரீரம் வேண்டான்னு தான் சொல்லியிருக்கு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் வேண பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு உடம்பு வேண்டான் தான் சொல்கிறாங்க உடம்புன்னு இருந்தா 100% நம்ம அவங்க உடம்பு உடம்புக்கு பகவான் நினைக்க முடியாம முதுமை வரும் அப்ப கஷ்டமா இருக்கும் முதுகு வலி எல்லாம் யாரு தாங்கிறது அப்படி சொல்றாங்க ஆனா எத்தனை எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் கொஞ்சம் நான் பேசுறத பார்த்தா நாஸ்திகம் பேசுகிற மாதிரி தோணும் ஏன்னா நாஸ்திகம் இல்லை விவரமான ஆஸ்திகம் இதுதான் ஆஸ்திகம் இது பகவானிடத்துல பக்தினால்தான் சொல்றோம் பக்தினால்தான் இந்த முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை பேசுறோமே தவிர முயற்சியை சொல்ல வேண்டும் என்று தான் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் சாஸ்திர ரூபமாகவும் மகாத்மாக்கள் ரூபமாகவும் தர்மசாஸ்திரங்கள் ரூபமாகவும் பகவான் தான் கையில் கிருஷ்ணர் ஒரு கையில் ஷாட்டை வச்சுட்டுருக்கார் இன்னொரு கையில் ஞானமுத்ர பிரபன்ன பாரிஜாத்தாய பிரபன்னா நாம் பாரிஜாத்தோத்ரவேத்திர ஏகபானையே எதுக்கு நான் கையில் ஷாட்டையை வச்சுட்டுருக்கா தர்மசாஸ்திரம் இது ஞானகாண்டம் ஷாட்டை வச்சிருக்கிற கயிறு கர்மகாண்டம் தர்மசாஸ்திரம் சின்முத்ரை வச்சுன்னு இருக்கிற கை ஞான காண்டம் ரெண்டுக்கும் முயற்சி வேணும் சத்தியம் வத தர்மஞ்சர ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோத்தவியா தவ்ய பிரத்யேயம் பிரயத்னம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் மந்தவியா நிதித்யாசித்தவியா ஆகையினால நம்ம அத்வைதிகளுடைய இன்டர்பிரட்டேஷன் இந்த மந்திரத்துக்கு புருஷார்த்தந்தான் முக்கியம் என்ன புருஷார்த்தம் மோக்ஷம் வேணுங்கிற இச்சை அந்த மோக்ஷத்தை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்னுடைய லைஃப் ஃபுல்லாக எஃபர்ட் ஃபுல்லாக என்னத்துக்குண்ணா ஆசுத்தேர் ஆமிர்த்தைய காலம் நயேத் வேதாந்த சிந்தையா தூங்கப் போகிற வரைக்கும் சாக போகிற வரைக்கும் நான் என் ஸ்வரூபத்தைத்தான் புரிஞ்சுகிண்டு அதில் நினைச்சு நிற்க போகிறேன் ஆ தசைஷ ஆத்மா விவருணுத்தே தனுகுஸ்வாம் நான் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப பாயிண்ட் பாயிண்டாக சொல்லலை ஆனால் விஷயத்த சொல்லியாச்சு ஆ ஈஸ்வர அனுகிரகமா மோக்ஷம் என்பது இறைவனுடைய அருளா நமது முயற்சியான்னு கேட்டா இறைவனுடைய அருள் எப்பொழுதும் இருக்கிறது ராமகிருஷ்ணபிரமஸ்டைய உதாரணம் சொல்கிறோம் இல்லையா இறைவனுடைய அருள் காற்று எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கிறது நீ உன் படகுல இருக்கிற பாய விரி ஆ இறைவனுடைய அருள் ஸ்பேஸ் இதை எவ்வளோ வேணாலும் கட்டிகிட்டே போகலாம் முப்பத்தஞ்சு மாடி வேணாலும் இந்த இடத்த கட்டலாம் அந்த ஸ்பேஸ் அத்தனை ஈஸ்வனுடைய சிருஷ்டி அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறது நம்முடைய முயற்சி நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் ரொம்ப கேள்வி கேட்டால் அவர் படைக்காமே இருந்திருக்கலாம்ங்கிறது தான் நம்முடைய விசாரமாக இருக்கும் படைப்பானே எனத்துக்கு பிளஸ் பண்ணுவானே பேசாமல் படைக்காமே விட்டுருக்கலாமேன்னா ஆகையினால்தான் என்ன சொல்றோம் படச்சுட்டார். சுட்டார் உலகத்தில் இருக்கும் ஆகையினால நம்ம முயற்சியை தான் பண்ணணும் இதை திரும்பத் திரும்ப இதை சொல்றோம் புருஷார்த்தம் ஃப்ரீவில் செல்ஃப் எஃபர்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லலை கிருஷ்ணரே என்ன சொல்றார் உன்னை நீ தான் விட போறதில்லை நான் உத்தரேத் ஆத்மனாத்மானம் இங்கேவா உன்னை நான் தூக்கி விடுறேன்னு சொல்லலாம் இல்லையா சொல்ற இன்னொன்று இடத்துல சமுத்தர்த்தா மருத்யுசார்ட மையே மனம் ஆதே சர்வீ கர்மாசன்ய மனநோக மாம் தியந்தமுசத்தை தஷாமகம் சமுத்தர்த்தா யார் எஃபர்ட் எடுக்கிறானோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிறார் பகவத் கீதையில் பன்னெண்டாத்தியாயத்தில் சர்வாணி கர்மானி மைசன்யாக உபாசன பண்றானோ தியானம் பண்றானோ அவனை நான் காப்பாற்றுறேங்கிறார் என்ன எப்படி காப்பாற்றுறேன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்குருவும் வாய்க்கும் பராமரமே சர்குருவும் வாய்க்கும் பராபரமே எல்லாம் கொடுப்பாருங்க புரொவைட் பண்ணுவார் வாயில ஊட்டுவார் கடிச்சு முழுங்கிறது யாரு முழுங்க வைக்கிறது நீயே பண்ணு ஆ குழந்தை மாதிரி குழந்தை என்ன பண்ணுவோம் முழுங்கு முழுங்கு முழுங்குவோம் குழந்தை அது துப்போம் அது சங்கிலாம் வச்சுட்டு வாய்க்குள்ள நாக்கு கடியில விடுவோம் நாக்கு கடியில் விட்டா நாக்கு மேலே வராமையா இருக்கும் நம்மளும் என்னெல்லாமா பண்ணி பார்க்கறோம் அந்த குழந்தை என்ன பண்றது குழந்தை துப்பிடும் அப்படிதான் நிறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னாலும் நான் உங்களை சொல்லப்படாதபடி சுவாமிஜி நீங்கள் ரொம்ப எங்களை இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லு நான் உங்களை எல்லாம் இன்சல்ட் பண்ணலை நான் உங்களை எல்லாம் ப்ரைஸ் ப்ரைஸ் தான் பண்ணுறேன் சில சமயம் இப்படி ஆயிடும் உத்தரேத் ஆத்மன் நாத்மானம் அவசாதையே அர்ஜுனா நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நீ தான் உன் எஃபர்ட்டை எடுக்கணும் கஷ்டரே சொல்கிறார் இல்லையா கடைசியில் அதாவது விமர்சி செய்தது அசேஷேண யதேச்சசி குரு இதெல்லாம் எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறார் நான் சொன்னதெல்லாம் இதம் தேனமாத்தம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமர்செய்தது அசேஷேன யதேட்சசி ததா குரு நான் உனக்கு பதினெட்டு அத்தியாயம் சொல்லிட்டு சொல்கிறார் நான் உனக்கு டீச் பண்ணியிருக்கேன் உபதேசம் பண்ணியிருக்கேன் இது தே ஜானமாக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்யத்தரம் பரம் உக்கிய ரகசியத்துலாம் ரகசியத்தை மெனக்கெட்டு உனக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று நான் உங்ககிட்ட திணிக்க மாட்டேன் அசேஷேன ஏதத் விமரிசிய நான் சொன்னதெல்லாம் நீ உட்காந்து தனியாக எவ்வளவு வேணாலும் சிந்தனை பண்ணி பார் விமரிசை தத் அசேஷேன எசே சசி ததா குரு உனக்கு என்ன தோன்றதோ செய் அப்படி ஃப்ரீடம் கொடுத்த பிறகு தான் அர்ஜுனன் சொல்கிறான் கரிஷ்யே தவ அப்போ எஃபர்ட் இருக்க போய் தானே சொல்கிறான் ஃப்ரீவில் இருக்க போய் தானே சொல்றான் சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ மாமேக்கம் சரணம் ரஜாங்கிறது புருஷார்த்தமா அனுகிரகமா சர்வ தர்மான் பரித்தெஜ்ய எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என்ன சரணாகதி பண்ணுங்கிறார் சரணாகதி பண்றது புருஷார்த்தமா அனுகிரகமா இல்ல சரணாகதி பண்றதுக்கும் அவன் தான் பண்ணணும் பாவனை நமக்கு அந்த எனது அகங்காரம் வரக்கூடாதுங்கிறதுக்கான பாவனை அதுக்காக நம்ம முயற்சியை எடனும் அவசியம் இல்லை நம்ம திட்டமிடனும் முயற்சி பண்ணணும் தஸ்யஷ ஆத்மா விவருணுத்தே தனுகுஸ்வாம் ஆஹ நம்முடைய முயற்சி வேணுங்கிறத சொல்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எமேவைஷ விருணுத்தே தேன லப்யா தஸ்வைஷ ஆத்மா விவருணுத்தே தனுகுஸ்வாம் எவனொருவன் இங்கே தீவிர முமுக்ஷுத்வம் தீவிர ஜிக்யாசுத்வம் இருந்தாதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் லைஃப்பில் பத்தோட பதினொன்றுன்னா இது புரியாது இது தான் வேணும் இது மட்டும்தான் வேணும் இதை தவிர வேறு ஒன்று எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாங்கிறவனுக்குத்தான் இதெல்லாம் விளங்குமா அவ்வளவு தூரம் நம்முடைய முழு என்னது முழுமையாக நம்மளை ஒப்படைக்கணும் அப்போத்தான் சாஸ்திரத்துக்கு வேதாந்தத்துக்கு நம்மளை வந்து முழுசாக கொடுக்கணும் அறகுறையாலாம் கொடுத்தா ஒன்றும் விளங்காது விளங்கினாலும் நிற்காது நிஷ்ட வேணும் அதைத்தான் இந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ஆக வேத பாராயணம் பண்ணினா மாத்திரம் போகாது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமில்லை வேத பாராயணம் தேவையில்லைன்னு போட சொல்லிடக்கூடாது சம்பிரதாயமாக படிக்கலைன்னா இது தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணிடுவாங்க இது பாருங்கள் டிஸ்கோர்ஸ் எல்லாம் கேட்டால் நாலெட்ஜ் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க டிஸ்கோர்ஸு கிளாஸுக்கெல்லாம் போனால் நாலெட்ஜ் வரும்னு நினைக்கிறீங்க வராது அப்புறம் நல்லா நீங்கள் கீதையெல்லாம் மெமரைஸ் பண்ணினால் நாலெட்ஜ் வரணும்னு நினைக்கிறீங்க விஷ்டம் வரும்னு நினைக்கிறீங்க சொல்லிருக்கு உப்புத்தேன் ந மேதையா அப்படின் அது மாத்திரம் இல்லை நிறைய சாமியார்கள்ட்ட போய் பாடம் கேட்டுட்டே இருக்கீங்க இதனால் ஞானம் வந்துடும் மோட்சம் வந்துருன்னு நினைக்கிறீங்களே நடக்காது ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராத்திரி முழுக்க சொல்லிகிட்டே இருக்கும் பகலாம் சொல்லிகிட்டே இருக்கும் அதனால தான் அப் உபனிஷத்தே சொல்லி எடுத்து வேத பாராயணத்தினால மோட்சம் கிடைக்காது மேதாசக்தியினால் மோட்சம் கிடைக்காது நிறைய பேர்கிட்ட கேட்கறதுனால மோட்சம் கிடைக்காது அப்படின்னு கே நானும் ஒருத்தன் என்ன சொல்லலை அப்படி ஒருத்தர் சொல்கிறார் அதனால என்னென்ன நான் சொல்றத மாத்திரம் கேளுங்கோ நல்லா கேட்டு என்ன பிரயோஜனம் ஆயினால பாருங்கோ பகவானா பார்த்து கொடுத்தால் ஒழிய அதனால நீங்கள் இறைவனை வந்து பகவான் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியனா இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படி சொல்லணும் ராகத்தோட சொல்லணும் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி எல்லா சாஸ்திரத்தையும் போட்டு கடைஞ்சி விட்டாங்களாம் ஆலோட்டிய சர்வ சாஸ்திராணி விசாரியேஷு புனப்புனா மறுபடியும் மறுபடியும் விசாரம் பண்ணி பண்ணி இதேக்கம் சுனிஷ்பன்னம் இது ஒன்றே ஒன்று நிச்சயமாக எடுத்தேன்னா தியேயோ நாராயண சதா சதா நாராயணஹா தியேயா ஆகையினால் பேசாமல் பெருமாளை நமஸ்காரம் பண்ணி புளியோதரையம் கூடாரவல்லியும் சாப்பிட்டு விட்டு ஆ என்னால் பேசாமல் நான் அதுக்காக தப்பாக சொல்லலை ஒரு பரிகாசத்துக்காக சொல்லலை அதே சமயம் தெரிஞ்சிடணும் இது ரொம்ப இந்த இடம் தான் கொஞ்சம் சிக்கலான இடம் யாரையும் பரஹ பரிகாசம் பண்ணணுமோ நோக்கம் கிடையாது ஏன்னா அவர்களும் யார் இப்போது துவைத்தி என்ன சொல்கிறான் நீயும் ஜீவன் நானும் ஜீவனுங்கிறான் நம்ம என்ன சொல்கிறோம் நீயும் பிரம்மன் நானும் பிரம்ம்கிறோம் யார் பெஸ்ட்டு சொல்லுங்கள் பாபு துவைத்தி மதம் துவைத்த மதம் நீயும் ஜீவன் நானும் ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் அந்த நாராயணதாஸ் சிவதாஸ் விஷ்ணுதாஸ் கிருஷ்ணதாஸ் ராமதாஸ் நீயும் ஒரு ஜீவன் நானும் ஒரு ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் இணைச்சு வைக்கிறவன் அவன் ஆயினால அவங்கிட்ட பக்தியாயிரு அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா அவனும் நீ நானும் அவன் தான் நீயும் நானும் அவன்தான் அப்படின்னா ஸ்பெஷல் நரக உனக்கு வந்துடும் அவன்தான் நீ அவன் தான் நான் நானும் நீயும் அவன்தான் பா அப்படின்ன பாபம் பாப்பம் சாந்தம் பாப்பம் பாப்பு கண்ணத்துல போட்டுக்கோ எது பெஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்காக நமக்கு பக்தி இல்லாமல் சொல்லலை பக்தியோடு சொல்கிறோம் பக்தியோட சொல்லணும் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அத்வேஷ்டா சர்வூதாம் Nirmamo வச்ச நிர்மோ நிரகார சமதுக்குகி சந்ததம் யோகி யோமத் பக்த சமே பிரியா Yomat யோமத் பக்தே பிரிய ஆஹேனால எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஜகத்து இப்போ இந்த ஈஸ்வர அனுகிரகம் புருஷார்த்த விசாரம் திரும்ப திரும்ப சொல்லி முடிச்சுட்டேன் முடிக்கிறதுக்கு மனசு வரல முடிக்கிறேன் ஆகையினால இந்த ஈஸ்வர அனுகிரகம்ங்கிறது ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் ஈஸ்வர அனுகிரகம் தான் சாஸ்திரம் ஈஸ்வர அனுகிரகம் தான் குரு இந்த பாடங்கள்லாம் அவர் தான் சொல்கிறார் ஆகையினால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ தான் அவர் அவர் நான் நீ வேறே நான் வேறே அவர் வேற கிடையாது அவரும் நீயும் நானும் ஒன்றுப்பா அதுதான் நம்ம பக்தியினுடைய பராஷ்ட அப்படின்னு சொன்னால் நிறைய பேரால் முடியல கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம் குரு பவன புரையன் தான் எங்கேருந்து எங்கே பாருங்க கால தேசத்துக்கு அப்பாற்பட்டவன் குருவாயூரில் இது கான்ட்ரடிக்ஷனாக இதாக சரியாக இருக்கா சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுப்பமிதம் அப்படின்னு சொன்னா அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் கால தேசாவதிப்பியாம் நிர்முக்தம் ஆனா தேச குரு பவனபுரம்ங்கிறது எங்க இருக்கு தேசத்துக்குள்ள வருமா வராதா குரு பவனபுரத்தில் இருக்கான்னா குரு பவன இருக்கிற தத்துவம் குரு பவனபுரத்தில் மாத்திரம் இல்லை சர்வத்திர இருக்கு கால தேசாவதிப்பியாம் விசாரம் புரியாது நிர்முக்தம் நாராயணியம் முதல் ஸ்லோகம் தசைஷ ஆத்மா விவரணுத்தே தனு குஸ்வாம் நாளைக்கு காலமிர மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் ஆக இது ஈஸ்வர அனுகிரகம் புருஷார்த்தம் என்கிற ஒரு விசாரம் இங்கே பண்ணப்பட்டிருக்கு இதை இன்னொன்று இடத்துலையும் சொல்ல வேண்டியிருக்கும் இன்னும் சொன்னால் இப்போ இன்னும் புதுசாக இன்னொன்று தோன்றுறது நிமித்த மாத்திரம் பவ சவியசாச்சின் கீதையில் பதினோராவது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார் மையை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின் நான் ஏற்கனவே இவங்களெல்லாம் கொண்டாச்சு நீ பேருக்குத்தான் நிமித்த மாத்திரம் பவ அதுக்கு என்ன அர்த்தம் நிமித்த மாத்திரம் என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன சொல்லுவோம் பகவான் கையில் நாம் ஒரு கருவியாக இருக்கணும் அப்போ கருவியாக இருக்கோன்னு வச்சுப்போம் கருவியை பயன்படுத்துகிறோம் யார் பகவான் அப்போ புண்ணிய பார்ப்போம் யாருக்கு போகணும் பகவானுக்கு போகணும் யார் சம்சாரி பகவான் சம்சாரி இப்போ காரை நான் ஓட்டுறேன் காரை நான் ஓட்டுறேன்னா காரை ஓட்டுனா கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா காருக்கு தண்டனையா எனக்கு தண்டனையா நான் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டேன்னு வச்சுங்களேன் நான் தான் என்னுடைய கருவி தானே பேனாவை வந்து நான் பேனாவை வந்து உடச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பேனாவை வச்சுன்னு நான் எழுதுறேன் பேனா என் கையில் இருக்கிற கருவி பேனாவை யூஸ் பண்ணி நம்ம பேரில் தப்பா பேனாவுக்கு மேலே தப்பா யூஸ் பண்ணுவேன் கத்தியால் ஒருத்தன் குத்துறான்னு வச்சுங்க ஒருத்தனை இப்படி சொன்னா தான் புரியும் சிலதெல்லாம் கத்தியால ஒருத்தன் குத்துறான் இல்லை துப்பாக்கியால் ஒருத்தன் சுடுறான் துப்பாக்கி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் துப்பாக்கியை யூஸ் பண்றவன் யாரு துப்பாக்கிவன் யூஸ் பண்ணுறானோ கத்தியால் குத்துறானோ அப்ப கத்திக்கு தண்டனையா கத்தியை யூஸ் பண்ணவனுக்கு தண்டனையா டாக்டர் வந்து இல்லாட்டி கிரிக்கெட் கிரிக்கெட்டில் ஒருத்தர் நன்னாக பேட் பண்ணுறான் முடிஞ்ச உடனே அந்த பேட்டை வச்சு பேட்டுக்காக மாலை போடுறோம் இவனுக்கு தானே கோப்பை கொடுக்குறோம் மட்டையை யூஸ் பண்ணவனுக்கு தானே அவன் மட்டையும் ரூவாக்கி விற்றுட்டு போயிடுறான் இந்த கிரிக்கெட் மட்டை இந்த கருவிங்கிறது கருவியை உபயோகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் கருவியை உபயோகப்படுத்துகிறவனுக்கு தான் எல்லாம் போயிச்சேரும் இப்போ நான் வந்து எனக்கு நான்தான் கருவியாச்சேன் எனக்கு என்னதுக்கு புண்ணிய பார்ப்போம் அது ஒரு பாவனை ஞாபகம் வச்சுங்கோ நான் கருவிங்கிறது ஒரு பாவனை நான் பண்ணுற அக்கிரமத்துக்கும் எனக்கு தான் தண்டனை நான் பண்ணுற நல்லதுக்கும் எனக்கு தான் பலனை தவிர அது ஈஸ்வரனுக்கு கிடையாது பாவனை நான் சாஸ்திரப்படி நான் வாழ்ந்தேன்னா நான் ஈஸ்வரன் கையில் கருவியாக இருக்கிறதான் அர்த்தம் கருவின்னு சொல்லிவிட்டு நம்ம தப்பாக புரிஞ்சிக்கப்படாது நம்ம முயற்சிக்கு ஃப்ரீவில்லுக்கு சாஸ்திரம் நிறைய உபதேசம் பண்ணுறது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது கடவுள் கையில் கம்பை வச்சுன்னு நம்ம மேய்க்கிறது இல்லை ந தேவோ தண்டமாதாய ரஷ்ஷந்தி பசுபாலவத்து எம்ஹி ரக்ஷிதும் கடவுள் கையில் கம்பை வச்சுக்கின்னு நம்மளை நிர்வாகம் பண்ணுறதில்லை மாடு மேய்க்கிற மாதிரி நமக்கு புத்தியை கொடுத்திருக்கார் சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார் அதான் தாய்மானவர் பாடலர் ஐவகையனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதல் அளவிலாம் சமயமும் வகுத்து சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்த நீ உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ என்ன சொல்றது இவ்வளவெல்லாம் பிளஸ் பண்ணினேன் எனக்கு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு பிளஸ் பண்ணப்படாதா அப்படி கேட்கறேன் உன்னை யான் அணுகமும் தன்னருள் வகுக்க இல்லையோ ஆ முடிக்க முடியாது போல் இருக்கு கடைசியில சாரம் என்னன்னா ஆதிசங்கரர் நம்முடைய முயற்சி ரொம்ப முக்கியம்ங்கிறத சொல்றார் மோட்சங்கிறது இங்கேயே இப்பவே இருக்கு நீ என்ன பண்ணணும்னா அதாவது கல்கண்டுக்கு இனிப்பு யாரும் கொடுக்க முடியாது அது தான் இனிப்புன்னு புரிஞ்சிக்க வேண்டிதான் அது மாதிரி நம்மளும் நம்முடைய சொருப்பு ஆனந்தங்கிறது நம்ம புரிஞ்சுக்கத்தான் வேணும் ஆக முயற்சியை செய்ய வேண்டும் என்பது பாடம் பார்ப்போம் ஓம் சகனா பவத்து சகனௌன்து சஹ வீரியங் கரவா வகை தேஜஸ்வினா ம் ஷாரி